செல்லும் அவர்கள் கூறினார்கள் வெப்பம் கடுமையாகும் போது வெப்பம் தனியும் வரை லுகரை தாமதப்படுத்துங்கள் ஏனெனில் கடுமையான வெப்பம் நரகத்தின் வெப்ப காற்றின் வெளிப்பாடாகும் இதை அவர்கள் அறிவிக்கின்றார்கள்